குறைவுமா பிணிபுற்றாலும் கொண்ட விலன்கள் அறிவின் நிலையில சொல்லப்பட்டிருக்கு அது அறிவின் நிலான் அதாவது தத்துவா இல்லாதவன் அவன் அண்ணனின் அத்தம் அவன் என்ன பண்றான் கொண்ட இப்புல்கள் குறைமா பிணிப்புற்றாலும் பிரார்த்தாரமாக கைகால் நோக்கு நாக்கு தொன்னு சுத்தமா இருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால போயிட்டுன்னு வச்சுக்கோங்க காசு போச்சு அப்புறம் கண் பாரு இழந்துட்டான் என்ன செய்யறான் திருப்பி அடைகிறான்னா காது ஏதாவது கயிறு கட்டு கொண்டாப்பா வச்சுக்கிறான வச்சுக்கிறான் கண்ணு கெட்டு என்ன பண்ணுறேன் மருந்து போட்டுக்கிறான் அல்லது கண்ணடி போட்டுக்கிறான் அவுடி போட்டு செஞ்சுக்கிறான் இல்லையா புலன்கள் கெட்டு போனா விட்டுடுமா இல்லையா விடமாட்டேன் கெடுத்து என்ன செய்யமா எண்ணில் அரைவரல் அணைய நெஞ்ச தவாரான் இந்த சமுதாயத்துல அழைவு அறிஞ்சிட்டே இருக்குல்ல எண்ணிக்க இல்லாமல் ஆசைகள் குறையாம இருக்கான் அவனுக்கு அழிஞ்சிக்கிட்டே இருக்க எப்படி அப்போ அஞ்ஞானி கேட்குறாரு பவன் சொல்ல அவனுக்கு மந்தம் ஆனாலும் கண்டுபாறை வந்த கண்டுமாட்டிக்கிறான் கால் வீடமா அது ஒரு கண்டைக்கால போட்டுக்கலாம் கண்டுமாட்டிக்கிறான் அப்ப ஆசை விட்டதே அஞ்ஞானிக்கு ஆசை விடல தானா குறைய ஒரு உறுப்பு பாட்டு திருப்பி அறையில பாருங்க அது போல அஞ்ஞானிக்கு தற்காலிக வேதாக்கி ரொம்ப விடாக்கி கிடையாது ஞானிக்கு அப்படி இல்லை போனா போனா போட்டு ரொம்ப நல்லதா போச்சு இந்த தீய சொற்கட்சி ஆகுறது நமக்கு விடுபட்டது காது பானை நல்லா போச்சு அப்படி போறேன் கண் போனா போட்டுங்க சுரவாஸ் என்ன பண்ணாரு அந்த கண்ணு இருக்கிறதுனால பொம்லை போட்டு பார்த்து ஆசை வந்தது கண்ணை குத்திட்டாரு பாருங்க ஊசிட்டு அப்படியே குத்திட்டாரு கண்ணை பொம்ளை பார்த்து ஆசை வந்துருதான் வாசனை போக மாட்டேங்குது சரி அந்த பொம்பளை கிட்டே ரெண்டு ஊசி வாங்கி அப்படியே வருவான் கதை கேட்டிருக்கீங்க அப்புறம் படத்துல விழுந்து எழுந்தி போறாரு சந்தோஷமா போறாரு ஏன் இந்த கண்ணு இந்த விஷயங்கள் ஆசை வந்து இப்ப சந்தோஷமா இருக்குல்ல வாசனை தான் இருக்கு வாசனை பின்னாலும் பாத்துக்கலாம் இப்ப புதுவாசம் பாருங்க அப்படின்னு அப்படியே கொஞ்ச காலம் பகவானை பாடிக்கிட்டே போவார சாப்பிடுவாரி படுத்துக்கு வரான் அப்படியே போகும்போது பகவானுக்கு இறக்கம் ஏற்பட்டு காய்ச்சி கொடுத்தாள கண்டு கொடுத்து காட்சி கொடுத்தாளு இப்படி இருக்கட்டும் எனக்கு வேண்டாம் கண்ணு வேண்டாம் மீண்டும் மீண்டும் எனக்கு ஆசை வந்து புது புதுசாக உடைய காட்சி கண்ணால் கண்டு போதும் அயில் உள்ள வரைக்கும் மனசாலேயே பாதிக்கிட்டு இருக்கேன் இந்த கண்ணு மூலம் என்ன பார்க்க மாட்டேன் அப்படின்னா பாருக்கியம் இருக்கு மேல பக்தி தீவிரமா இருந்த காரணத்தினாலையும் கண்ணினாலையும் இந்த தீய உருவங்கள் பதிவாக வெறுப்படைஞ்சா நிறைந்த வெறுப்பு சரி ஒரு காலத்தில் கண்ணு போய் தான் அப்போ கண்ணு பகவானு கொடுக்குறாங்க இருட்டு வேணும் நினைக்கவே இல்லை பாருங்க அதனால்தான் ஞானிகள் நிலை இது ஐயாங்க அப்படி இல்லை ம் கண்ணு போச்சுன்னா வர்றாங்களா என்னென்னு செய்யலன்னா செஞ்சிக்கிறாங்க இல்லை செய்யலைன்னா திருப்தி இல்லை கண்ணை கொண்டு எத்தனையோ காரியம் பார்க்க வேண்டியிருக்குன்னு ஏதாவது சக்தி அனுசிக்கிறான் கண்ணில் போட்டுக்கிறோம் ரிப்பேர் பண்ணிக்கிறோம் அது மாதிரி துக்கப்படுறோம் குறையமா பிணிப்புற்றாலும் கொண்டை புலன்கள் குறைமா பிணிப்புற்றாலும் எண்ணில் அரைகடல் அணைய நெஞ்சு அவாரான் ஆசை எப்படி இருக்கு சமுதிரத்தில் அலைகள் ஓயாம அடிச்சுட்டு இருக்கு ஓயாம இருக்குமா அஞ்சானிக்குள்ள வயிறாக ஜனமில்ல பிரபானம் அப்படிங்கிற பகவான் கீழே சொல்லிருக்கேன் கீதையில் ஸ்ரீ பகவானால் அருள் செய்யப்பட்டிருப்பதால் இரநாத்திரிய தியாய்களான அஞ்ஞானிகளுக்கு சூட்சமான அனுற்புத்த ஆசை உள்ளது அது சூட்சமாக ஆசை இருக்கு டக்குனு வந்துடும் எளிய பார்த்த எப்படி போனேன் தமக்கன் பிடிக்க போத அப்படி போனேன் அதனால் ஆசை பொருந்தாவார் ஞானிகள் என்றது அதிரி ஆகாது என்கானிகளுக்கு தான் ஆசை இல்லை அவர் கிடையாது என்ன மித்தியார்த்த அதான் காணும் அனுப்புத்தட ஆசை அடங்கியிருக்கிறது ரசை விழாதவரே உடற்கரும் காமம் உதற்பதை கடந்தோர் மெய்யறி விழார் கடப்பரியோர் இதை சுருக்கமா சொல்லுவான் அடக்கமாய் உரைத்தேன் இதுவரைக்கும் சுருக்குமாந்தவர்க்கும் அருகாதவர்க்கும் நற்குரிகள் ஞானிகளுக்கும் விசேஷமான அடையாளம் என்ன என்று சொன்ன தொடக்கமில் சன்மாத்திரமாத அறிவின் சொருவம் என்று அசவில்லாதவரே அதாவது ஆதி அந்தம் இல்லாத சன்மாத்திரமாக இருக்கின்ற அறிவின் ஐசான சேதமாகிய பிரம்மத்தியன் சொத்தில் நின்று அசவில்லாதவர்கள் திருவோட மனதிலே சரணமற்றவர்கள் உடலுக்கரும் அந்நாயிகளாக உடல் இருக்க காமம் முதல் பகை காமம் முதலான ஆசைகள் பொண்ணாசை பெண்ணாசை சொல்லுற பகை கடந்தவர் மெய்யறிகளார் மெய்யறிகளார் கடப்பறியவர் தத்தான கடக்க முடியும் முழுவன் மற்றவர்கள் தற்காலிக ஒத்துக்கொள்ளலாம் காலாந்திரத்துல சத்திய பூஜை வந்திருக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறார் எதுக்கான பாட்டுல என்ன இருக்கு ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ள அப்படிங்கிற பொருந்தினர் உள்ளதுல பொருந்தாதுமையும் உண்மையும் ஞானி அஞ்ஞானிகளுக்கு சின்னமாக கூறியிருப்பது காண்க ஆகவே ஆசை இருப்பவர்கள் இல்லாதவர்கள் என்று சொன்னால் அந்த விருப்பம் வெளியே வர்ற விருப்பம் வெளியே வந்துடும் ஏழு சொல்பம் காலியாவதி பரன் என அந்நிய நிலைகள் இல்லை ஏழு சொல்வது இருந்தாக அவர் அவதி வந்துடும் அஞ்ஞான காலத்தில் வரத்தான் செய்யும் அபியாச கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இன்னும் அபியாச நிறைய இருக்கும் அபியாச ஞானிக்கு முட்டிலும் இல்லை நல்லா மின் கானுக்கு இல்லை ஆனாலும் ஏழுகளை கொஞ்சம் வரலாம் போகலாம் காம வந்தாலும் கணத்தி போவோம் மனத்தின் அவளுக்கு விடுபட்டாதான் மேல் பண்ணி விவகாரம் பிரார்த்தி இருக்கு பிரார்த்தி இருந்தாலும் கூட அதில் சாட்சி மாத்திரமா இருந்தால் பாரதி பார்க்கறத ஒடையே நான் கத்தா பக்தாக்கிற பானும் கிடையாது நானா மின் ஆகவே முழுமையாள மற்ற சூழ் அனுசாரமாக விடுவார்கள் பிடிப்பார்கள் என்பது இதுவரைக்கும் பொன்னில மாதர் என்பதை பொன்னில் அம்மாதர் என பிரித்து திருமகள் போலும் அழகினை உடைய சமஷ்டி ரூபமான பெண்களிடத்தில் பொழுரைப்பினும் அமையும் அப்படின்னா அதாவது அஞ்சு விஷயங்களும் ஒரு பெரிய அடங்கியிருக்கான் சத்த பரிச ரூபரசம் மகாலட்சுமி மகாலட்சுமி பெண்ணா சொல்லிட எல்லா விட்டு அர்த்தம் அர்த்தம் கூட பண்ணிக்கலாம் அது பிரமாணம் என்னன்னா போட்டுருக்கார் பாரியை உடையோ அவனு பற்றாம்போகம் நலமைங்குண்டாம் காரிகை தன்னை நீங்க கருத்துரு ஜகத்து நீங்கும் பேரியர் ஜகத்து நீங்க உள்ள ரகுநந்தனர் திருவாக்கான சொல்ற பாரியை இளையன் யாவன் அவளுக்கே பற்றாம்போகம் உலகத்தில் மனைவியோடு இருக்கிறவங்கதான் போக பாக்கியங்கள் உண்டு அனுபவிக்கலாம் அது இல்லாதது உண்டா நாரியை இல்லாதார்க்கு போகத்தின் நலம் எங்குண்டான் கிடையாதுல்லவா என்று சொல்லி இப்போ கொண்டு வர காரிகை என்னை நீங்கள் கருத்தே ஜகத்தின் நீங்கும் அடிப்பட்ட பெண் ஆசையை விட்டாமல் விடுவ விடாமலையானால் கருத்து மனதின் கண்ணு சத்தியபதி சோபதி செய்யக்கூடிய பிரபஞ்சத்திலே உள்ள அந்த ஜத்து ஜத்துவாசனை போனந்த கிடைக்கும் ஒன்னிலே முடி பெண்ணாசையில் மட்டும் பெண்ணாத எல்லாம் போய்ச விஷயங்கள் அதெல்லாம் அடங்கியிருக்கான் சொன்னார் கண்டு கேட்டு உண்டு உளிர்த்தி உட்கறியும் ஐம்பது ஒன்றுடி எண்ண உலகத்திலே சப்த ஐந்து விஷயங்களுக்கு ஐந்து ஆசைகளுக்கும் ஐந்து விஷயங்களுக்கும் இடவா இருக்கும் பெண்ணு கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உட்டறியும் ஐம்பது ஒன்றுடிகளார் ஆபரண பெண்ணிடம் இருக்கு அடங்கியிருக்கிறது அர்த்தம் சொல்ல போறார் பால் வைத்து நெஞ்சு கைவிட்டியாவின் நெஞ்சி வாசனை திரவங்கள் பூசிக்கொண்டு இருக்கின்ற கரிய அஞ்சு இந்திரியங்கள் மூலமா அறியக்கூடிய அணிவிக்கக்கூடிய ஆசையானது இன்பமானது நேரா கைவிட்டார் சமானவாக முடிஞ்சி போக காமுகராய் அவர்கள் நீக்கமில்லா நிறைந்திருக்கின்ற பேரானந்த அணிவிப்பவர்களாய் முடிந்தபடி காண்பேன் காண்மேன் அவர் இருக்கிற படி பாருங்கள் பாருங்கள் அப்படி சொன்னாக்கா அதை நல்ல கல்யாணம் எங்க சாத்தி குடிச்சோம் நாங்க என்ன பண்றது அப்படின்னு கல்யாணம் அவர்களுக்கு ஜென்மாந்திரத்துல இன்னும் ஆசை பச்சம் இருக்கு அதான் இருக்காங்க கடன் தான் நாங்க வச்சுக்கோங்க கொடுக்கல வாங்கலாம் கடன் அவங்க மூலமாக வாங்கிருக்கோம் கொடுக்கதான் வேணும் மக்கள்னா என்ன இருக்கு கடன் கொடுக்கறதுதான் இல்ல அப்படி வாங்குறவங்க வாங்கறது ரெண்டு விட்டாத அதனால அது கொடுக்கிறப்ப தப்பு இல்லை கொடுத்தாலும் தீரணும் கடை கொடுத்தாலும் தீரணும் கொடுக்கலாம் ஆனாலும் அதோட பட்டுதும் கூட கடைபிடித்தமா செய்யணும் அப்படி செஞ்சாக்கா இந்த ஒண்ணா தோழம் ஒன்றுதான் தோழை கடை தேர்த்து போயிடுச்சவங்களுக்கு கொடுக்கல அவங்க இல்லை ஆமா இப்ப ஒரு கடை என்ன இருக்கு சரீரத்துக்கு கூட கடை கொடுக்கணும் சரிய சம்பா அதுக்கு ஆணை கொடுக்க திருப்தி அடைஞ்சுக்க வேண்டியது இங்கேயா அப்படி தான் ஆன கூட திருப்தி அடைஞ்சுக்க இல்ல நமக்கு அவ்வளவு திருப்பி அடையணும் அவ்வளவுதான் திருப்பி அடைஞ்சா ஞான மாதிரி தவிரக்கூடிய மனசு பத்திலேயே பத்திலேயே ஞான மார்க்கும் பத்தாது அந்த மார்க்கும் பசங்க சரி நம்ம கொடுக்க வேண்டிய கதை எவ்வளவுக்கு நம்ம ஏதோ முடிஞ்ச வரைக்கும் கட்டி கட்டிட்டு கூடுவோம் அப்படின்னு திருப்தியா இருக்கணும் அதனால இல்லத்தார்கள் அவள் கடமை செஞ்சா போது தப்பு தவறு இல்லை ஏன்னா என்ன பாக்கு இருக்கிறதுனால அப்புறம் மீண்டும் போனாக்க அதனால இது ஒரு தவறு இல்லை என்று அந்நாய பழனையும் செய்தாலும் அறிகலாம் என சிறப்பு பற்றி ஒரு மேன் மக்கள் அதாவது மனிதர்களுக்காக சொல்லப்பட்டது அப்படி இருந்தாலும் கூட ஒரு மொழி ஒழிதன் இனம் கொளற் குறித்தே அர்த்தம் என்பதனால் அதாவது ஒரு சொன்னா இனத்துக்கு சேர்த்துக்கணும் அர்த்தம் சொல்றகார கூப்படுப்போ அப்படிங்கிற ஒருத்தரு கூப்போல என்பதனால் பிரம்மா முதல் தம்ப பரியந்தமான தம்மன கண்ணு தேறி சிறிய பூச்சின்னு அர்த்தம் சேதன பிரபஞ்சம் முழுவதும் எல்லா ஜோ உள்ளத்திலும் இருக்கார் உள்ளம் என்பது அந்த காரணம் உள்ளமன் பேரு உள்ளம் என்று அடக்கம் தான் அடக்கம் உள்ளமன்னாலும் அடக்கம் தான் அந்த கடமை அடக்கம் தான் என்று வைத்துக்கொள்ளணும் வச்சுக்கணும் சந்தேகப்படுவோம் தேவை இல்லை உள்ளந்த அண்ணில் என்ற ஜாதி உரிமை உள்ளத்தில் அந்த அர்த்தம் உள்ளந்தண்ணில் அப்படின்னா ஜாதி உரிமை என்ன அர்த்தம் மற்ற நாளையும் செய்திக்குன்னு அர்த்தம் அதன் பிறகு கிரி நதியாதிய அசேதன பிரபஞ்சத்தின் கண் அந்த கரணம் அவைகளில் அவச்சின்ன சேதனம் ஞானம் என்றும் சாட்சியும் சொல்லப்படவில்லை சாட்சியில் சாட்சி மாத்திரமாய் சாட்சிய விளக்கம் சொல்லுவதை பிறப்பிட உள்ள எல்லா ஜீவர்களுக்கும் அந்த கரணம் உண்டு அந்த அந்த காரணத்திலே சாட்சியம் இருக்கலாம் மலை நதி கம்பு மண் இருக்கு அந்த கரணம் கிடையாது அதனால அது சேர்க்கப்படாது ஆசை பொருந்தினர் பொருந்தால் உள்ளம் பெண்ணில் அந்த ஜீவ சாட்சி மாத்திரமாக நிற்கும் என்றதால் அந்த கரணம் ஒன்று பிரமாதாவுக்கு விசேடனமும் சாட்சிக்கு உபாதியுமா என்பதை பெற்றலாம் பிரமாத்ம பிரமாணத்தின் அறியப்படுவனு பிரச்சில பிரதல்யந்த பண்ணிக்கொண்ட பேர் மாறும் அவ்வளவுதான் ஒரு ஆபாச பாவம் தான் இங்கே பிரமாதாவுக்கு விசேடனமும் சாட்சிக்கு விபாதியும் ஆம் என்பது பெற்றான் ஒரே அந்த கரணம் பிரமாதாவுக்கு விசேஷரமா இருக்கு விசேஷம்னா விசேஷ விசேஷத்தோடு கூடி விசேஷனம்னு போயிரு விசிட்டம் என்றால் அதுதான் கூடியதுன்னு அர்த்தம் விசேஷமும் ஒரு காலத்து இருந்து ஒரு காலத்து போனது தான் ஆனாலும் அது விசேஷம்னு அந்த கரணம் பிறகு உபாதி பின்னால் விளக்கப்படுற அவர் பார்த்துக்கலாம் உபாதி ஆகவே இருக்கிறது ஒரு சாட்சி ஒரு அந்த காரணமே பிரமாத்தாவிற்கு விசேஷனமும் சாட்சி உபாதி என்று சொல்றது அனுப்பி சொல்லப்படுறம் அங்கனாயம் அவ்வரண்டின் தன்மையும் யாவையோ வெளியின் அதக்கம் நீங்க பாதிப்பு பிரவேசித்து வியாவர்த்தது விசேஷன் பேரு விசேஷனுக்கு என்ன அர்த்தம் ஒரு சுரூபத்தில் வேறுபடுத்திக்கலாம் வியாபார்த்தம் வேறுபடுத்து அர்த்தம் வேறுபடுத்துவதற்கு வியாவர்த்தம் வியாவர்த்தகம் வேறுபட்டிருப்பது வியாவர்த்தியம் பெயர் அது உதாரணம் சொல்ற அந்நியத்தின் ஒன்றை வேறுபடுத்துவது வியாவர்த்தகமா வியா வர்த்தகம் வேறுபடுத்துவது வியாவர்த்தியம் வேறுபட்டது அர்த்தம் எது வேறுபடுத்தி காட்டப்படுமோ அது யாவர்த்தியமாம் உதாரணம் நீலக்குடம் என்பது நீலம் குடத்தின் விசேஷனம் இருக்க அது அது குடத்தின் விசேஷம் என்ன விசேஷம்னா அதுக்கே உரிதா இருக்கு என்னை நீல குடத்தில் நீளம் பிரவேசித்து பொன்னிற குடம் முதலீட்டு வேறுபடுத்தி காண்பித்தால் காண்பித்தலான் நீலக்குடம் நீலநிலமானது அது குடத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணி மற்ற பொண்ணிற மஞ்சள் நிறம் கருப்பு நிறம் வேறுபடுத்தி காட்டுது அதுக்கு என்ன சாமர்த்தியிருக்கு நீர்நிலத்துக்கு பிரவேசம் பண்ண சாமர்த்தியிருக்கு மற்றொரு வேறுபடுத்தி காட்டக்கூடிய சாமர்த்தியிருக்கு அதே விசேஷ இலக்கணம் ஒன்றை சொரூபத்தில் பிரவேசித்து பிரோட்டிலிருந்து வேறுபடுத்தி காட்டக்கூடிய சாமர்த்தியம் எதுக்கு இருக்கும் அது விசேஷ நிலம் அதே இலக்கணம் வேறுபடுத்தி என்னத்தில் புரிஞ்சது ஜீனத்தில் சேர்ந்து சேர்ந்துட்டு பிரியது பிரத்தை அறியது பிரமேயம் என்ன பிரமாணத்தை சத்த பிரமாணம் பிரம்மத்தை விடுத்து வேறுபடுத்து எப்படி கூட அது பிரம்மன் என்று வேறுபடுத்தி கால பொருள் அல்லவா அப்படி போல கடாகாசம் மகாகாசம் இன்னும் வேறுபடுத்தி கால பொருள் வா அப்படி போல உயர்ந்து காட்டுது ஆகவே இது இலக்கணம் அடுத்தது உபாதி தலைப்படுத்த பேராசனத்திலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா துருபத்தில் பிரவேசிட்டு பரவற்றை விடு வேறுபடுத்தி காட்டு இதே விசேஷம் நீலக்குடம் மத்தியெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாத்திலயும் வீடு வச்சுக்கோங்க வீட்டில் பச்சை சாயம் பூசிருக்காங்க பச்சாயமானதும் அந்த வீட்டுக்கு இருக்கு புகுந்தனால வெள்ளை அப்புறம் மஞ்சள் சாய பூசப்பட்டது வேறுபடுத்தி காட்டுறது காட்டும்போது யாரையீடு அவ வீடு அதை பச்சாய பூசிக்க அப்பா அப்படின்னா பச்சாயம் வேறுபடுத்தி காட்டுது அதனால விசேஷம் பேர் அந்த வீட்டுக்கு விசேஷன்னு பச்சாயம் ஒன்றன் சொல்கத்தில் பிரவேசித்து பிளேற்றை ஏற்படுத்தி காட்டுவதற்கு விசேஷனால தமிழ் தெரியாது காட்டுவது அர்த்தம் வியாவர்த்தியம் வேறுபட்டது வேறுபட்டது அதே ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க பல இடங்களில் இதே இந்திய இலக்கண்படுத்தி பாத்துக்கலாம் பச்சைப்படவை கட்டிக்கிட்டு போடுற மற்ற புடையெல்லாம் கட்டிருக்காங்க ராணிங்கிற பொம்பளை எதுன்னு கேட்டா பச்சை கட்டிருக்காங்க புகுந்துட்டு அடுத்த படகுல இருக்க நேரங்கள் எல்லாம் மாத்தி காட்டுது வேறு பிரிச்சு காட்டுது பிரிச்சு காட்டும் போது அந்த நிறத்தின் மகிம் என்ன அந்த புடையில பிரவேசம் பண்ணி மற்ற படகு வந்து பிரித்து காட்டக்கூடிய யோகத்தை உள்ள இருக்கு அதனால அந்த பச்சை அந்த பச்சையா சொல்ல நிறேசனத்தில் பிரவேசம் பண்ணி ஏற்படுத்தி பார்த்துக்கலாம் அந்த காரணமானது ஒன்றே பிரமாதாவுக்கு விசேஷமா இருக்கு அந்த மற்ற பிரமேசாஜி வேறுபடுத்தி காட்டல காட்டல ஏன் கம்மி ஜீவனை பிரமாத்தில பிரவேசத்தி பிரமேசாதனுக்கு வேறுபடுத்தி காட்டுது பிரமேசாதன பிரமான் இந்த ஜீவனை வேறுபடுத்தி காட்டுது ஒவொரு இலக்கணங்களை ஞாபகம் இடத்துல சுலமா அதிசயம் விளங்கும் அதுதான் உபாதி உபாதிக்கு லட்சணம் அது அது யாருக்கும் கைவிளியத்தில் ஆயிரம் முதற்பாட்டு வரைக்கும் பொன் நில மாதர் ஆசை இந்த முவாசைகளிலே சேர்ந்திருப்பவர்கள் சேராதவர்கள் என்பதை பற்றி வெளியிட்டு வந்தார் ஞானிகளை பற்றி சொல்லும்போது அவர்களுக்கு நித்தியாச நிச்சயம் இருக்கிறதுனால இந்த முவாசைகளிலே நிரந்தரமாகவே அவர்கள் ஆசைகள் பொருந்தாதவர்களாக இருக்கிறார்கள் மற்றவர்கள் தற்காலிகமாக பொருந்தினார்கள் பொருந்தாக இருப்பார்கள் அது கணக்கு சேர்க்கப்படாது அவங்களும் பொருந்தினர்கள் வச்சுக்கொள்ளலாம் என்று இதுவரைக்கும் பார்த்த விளக்கம் அந்தரத்தில் மாத்திரமாய் நிற்கும் ஆதாயம் போல ஜீவசாட்சியது அந்த அதிஷ்டான செய்தி நம்ம எது ஒரு அந்த காரணம் பிரமாதாவுக்கு விசேஷமாகவும் சாட்சிக்கு உபாதி இருக்கிறது பார்த்தோம் சாட்சி உருவாவியா இருக்கு ஒரு அந்த காரணமே பிரவேசித்து ஏற்படுத்தி காட்டுவது விசேஷனத்தில் பிரவேசிக்காமல் ஏற்படுத்துவது உருவாவின் பெயர் இலக்கணம் சொல்லப்பட்டது அப்படி இருக்கிறதுனால அந்த காரணமானது பிரமாதான் பிரவேசித்து அந்த சாட்சியிலிருந்து வேறுபடுத்தி காட்டு அதே போல சாட்சியிடத்தில் பிரவேசிக்கிற சாதனத்திலிருந்து வேறுபடுத்திக் காட்டுது குடும்ப என்பதை சொன்னார் இப்போது என்பது குடத்தில் பிரவேசம் செய்து பொன்னிலுடம் வெள்ளைக்குளம் குடங்களை வேறுபடுத்திக் காட்டு வியா வர்த்தகம் வியாபார்த்தியம் வேறுபடுவது வியாபார்த்தகம் வேறுபடுத்துவது கம் எம் ரெண்டுத்தியாசம் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் இந்த உபாதி ஸ்வரூபத்தில் பிரவேசம் பண்ணாமல் வேறுபடுத்திக் காட்டுது அதாவது சாட்சி ஸ்வரூபத்தில் பிரவேசம் பண்ணாமல் பிரமேய சேதனம் அதாவது பிரம்மத்தினத்திலே வேறுபடுத்திக் காட்டுது என்பதை சொல்லி முடிச்சார் இப்போது வியாபாரத்து நியாயமத்தில் சொல்றாங்க நியாயமத்தில் கர்ணசற்குளி கர்ணத்தினுடைய துவாரம் சற்குலின்னு துவாரம் அவச்சின் ஆகாசம் ஆகாசம் எனப்படும் ஆகாயம் இருக்கு ஆகாயத்தை சுத்திரம் ஆனா சுத்திரேந்திரத்துக்கு அது இடம் கொடுக்குதே ஒடியா அது சுதந்திரம் அல்ல எப்பட அதனால கண்ணசற்குழி சுத்திரேந்திரியத்திற்கு உபாதியாம் கண்ணசற்குழி பிரவேசியாமல் ஆகாசத்திலும் சுரேத்ரேந்திரத்தை செவித்துலை என்பது சொல்லப்பட்டது வேர்மொரு கட்டாகாயமானது மனு வரும் பரிமாணம் பரிமாணம் அளவை மனு ஒரு மணங்கு என்று கணக்கு ஒரு மணங்கு அந்த காலத்து கணக்கு மணங்கு எட்டு விசை ஒரு மணங்குன்னு சொல்லுவார்கள் அஞ்சு ஒரு விசை ஒரு சேருக்கு இருபத்தி நாலு பழம் ஒரு பழத்துக்கு மூன்று ரூபாய் எடை என்று கணக்கு அந்த காலத்து கணக்கு இப்ப கிராம் ஒரு மணி அன்னத்திற்கு அவசம் கொடுப்பதால் கொடுப்பதால் ஆகாயத்திற்கு கடவுபாதியாம் ஆகாச கடவுபாதியா இருக்கிறது என்னை மனு அன்னத்திற்கு இடம் கொடுக்கும் ஆகாயத்தின் சொல்லத்தில் கடம்பரவே செய்யாமல் அதனை வியாபக ஆகாயத்தினும் வேறுபடுத்தி காண்பித்தலால் மனு அன்னத்திற்கு அவகாசம் கொடுக்கும் ஆகாயத்திற்கு கடவுபாதியாம் அடிக்கடி சொல்றதுதான் கடன் கட கடம அது ஆதாயத்திலே பிரவேசம் பண்றதில்லை அது ஆகாயம் ஊழியும் இருக்கும் அதனால பிடிச்ச போட்டு வைக்கலாம் அப்படி இடத்துக்கு அது இடம் கொடுக்குது ஆகாதத்தின் கடன் பிரியாமல் அதனை வியாபக ஆகாயத்திலும் வேறுபடுத்தி காண்பித்தலால் மனு அன்னத்திற்கு அவகாசம் கொடுக்கும் ஆகாயத்திற்கு கடன் உபாதியான் அதுபோல அந்த கரண உபேத சேதனம் சாட்சியாம் என்படி அந்த கரணம் சாட்சிக்கு உபாதியாம் அந்த கரணம் சாட்சிக்கு உபாதியா இருக்கிறது என்னை அந்த கரணம் சாட்சியின் ஸ்வரூபத்தில் பிரவேத்தியாமல் பிரமேய சேதனத்தினும் என்ன பிரம்மத்தினும் வச்சுக்கணும் பிரமேயத்தினா பிரமாணம் சத்த பிரமாணம் சத்த பிரம பிரமேயம் அந்த கண் உபதி சேதனமோ சாட்சியம் பிரமாதாவா உபாதி உடையது உபகதம் என்றும் உடையது விசிஷ்டம் என்றும் கூறப்படும் அந்தக்கரண விசிஷ்டமான பிரமாதாவே கர்த்தா சுகி துக்கி என்னும் சம்சாரியாக ஜீவனம் இது அவச்சேதவாதத்தின் தன்மை இது வரைக்கும் அவச்சேதவாத தன்மை ஆபாசவாதம் இனிமேல் சொல்ல போற சாத்திரத்தில் அவட்சேதவாதம் அது ஒரு பிரிவு இருக்கு வேதாந்தத்தில் அது அபிப்பிராயங்கள் கொஞ்சம் பண்ணி இருக்கத்தான் அது ஆதி சங்கர்பாடில்லை உடன்பாடு இல்லைன்னு சொல்லிக் கொண்டு போறார் கொஞ்சம் இருக்கு என்பதை ஆபாசவாதத்தில் ஆபாசம் அந்த கரணம் ஜீவனுக்கு விசேஷனமாம் ஆபாசம் அந்த கரணம் சாட்சிக்கு உபாதியாம் அதனால் ஆபாசத்தோடு கூடிய அந்தக்கரனை விசிட்ட சேதனம் ஜீவனாம் ஆபாதத்தோடு கூடினா இரண்டு பட்சத்திலும் முதலே சம்சார சம்பவம் இல்லை விசேட மாத்திரத்தில் அச்சம்சாரம் உண்டு அதனால் இக்கருத்தை அறிவித்த பொருடே பிரம்மகிரியில் சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்காக என்ன வித்தியாசம்னா அந்த கரண விசிட்டமானது பிரமா விசிட்டத்தோடு விஷ்டபா மட்டும்தான் கருத்தாங்க கர்த்தா பார்த்தா இன்னும் அப்படி இல்ல ஆபாசல சேர்த்து இதே வித்தியாசம் இது அந்த அந்த கடன் சேர்த்துக்குறாங்க அந்த கடல அந்த கடை வைத்தே ஆபாசனாது என்னதான் வித்தியாசம் இதான் அவசிய வார்த்தைக்கு ஆபாசத்துக்குள்ள வித்தியாசம் அந்த கடத்த கூடாத அந்த கடன் சேர்த்துக்கிறது இல்லை அவங்க அந்த கடன் தான் இருக்கு இதான் சேர்த்துக்காம தனியா அந்த ஆபாச வகை அந்த பிரதிமன் அது ஜீவன் என்றும் அதான் சம்சாரம் என்றும் அது சுயதுக்க சொல்றாங்க சொல்றாங்க இங்கேயும் அப்படித்தான் இங்கேயும் வந்து ரெண்டும் சே சொல்லும் அப்படிங்கிறாங்க இதான் வித்தியாசம் அந்த கட்ட சேத்திய ஜீவனும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்களா என்ன லாபம் ஒடிந்தவர் நெஞ்சினும் பரணியை கரியதாகி நின்று அறிபவன் என்றும் இன்னும் பாவத்தில் குருத்திரன் முதல் முதலாக தம்பமீரா உள்ள பொருளுக்கும் சான்றாக ஒருவன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது பர்மகதையில பாகவத்தில் சொன்ன புந்தியர் கரியனர் தோன்றிய அறிவை என்றும் கூறியிருப்பது போல ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளந்தில் ஜீவசாட்சியாய் நிற்கும் என்று அழியாது சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என்று மாத்திரபதன் தந்து விசத்து கூறினர் என்றார் ஜீவசாட்சியும் சொல்லாம ஜீசாட்சி மாத்திரமா இருக்குன்னு சொல்லியிருக்கார் மாத்திரவாதம் கொடுக்கறதுனால அங்கே சாட்சி மட்டுமே ஒழிய அதுக்கு வேறு கதாத்தன்மை போக்கு தன்மை இல்லை என்பது குறிக்கிறது என்பதை காட்டார் அவசியம் என்ன வித்தியாசம் ஆபாசவாதத்தில் அந்த கண்ணமும் பிரம்மா தா பிரிதி சேர்த்துக்கணும் அதில் அவன் சேர்த்து வைக்கிறான் அந்த காலத்தை அந்த காலத்தில் சேர்த்துக்காதனால அந்த பிரமாதா சொல்லக்கூடிய ஜீவன கர்த்தா போக்தா சுகதிக்கி ஆகிறான் இங்கேயும் அஞ்ஞான காலத்திலே நான் கர்த்தா போக்தா சுகதிக்க சொல்றான் ஆபாசிலும் அபியாச காலத்தில் பிரிக்கிறான் இது அந்த காலத்தில் ஆத்மா அதான் ஆபாச பக்து ஆபாச பாவம் அச்சன்னை அப்படியே உண்டு அதனால வந்ததென்பம் அந்த காலத்தோட சுகமுக்கம் புண்ணபாவங்கள் ஆபாசம் கிடையாது என்று பிரிக்கிறான் இல்லை அச்சு கிடையாது அப்ப என்ன மகூத்தம் சுலபம் வர சுலபா இருக்கு ஆபாச பாரத்தில் அதுல என்ன பண்றான் நான் அபியாசம் இருக்கிறேன் இப்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் இப்ப கொஞ்சம் இப்படித்தான் சொல்லுவாங்க அந்த கடை தரம் சொல்றதில்லை அந்த ஆபாத பாகத்துக்கு அய்சத்தோட ஏகத்தும் சித்திக்கிறது ஏகத்தையும் சித்திக்கிறதுனால சுலபமாக ஞான வடிவத்துக்கு வழி இருக்கு அதனாலதான் ஆயுஷங்கள் வித்யாவிச ஏத்துக்கிட்டம் போர் கண்டி அடிய இந்த நூலாசிரியருக்கு ஓடியதுன்னு சொல்றேன் ஒதுக்க தெரியாமல் திரண்டாடுறான் அப்படியே காலத்தை திரண்டாடுறான் அப்படி ஏதாவது ஒரு காலத்துல விசாரம் பண்ணி நான் அல்ல நான் அல்ல விசார்க்க சுலமா இருக்கறதில்ல வித்தியாசம் அப்படி த்தன்மை ஒன்று கடித பிரசங்க ஜட்சி என பொது பட கூறினமையின் இவ்வாசிரியருக்கு அவசியவாதத்தான் உடன்பாடாமோ வேணேன் அவ கேக்கிறான் ஜீவசாட்சியான் சொல்லிருக்கேன் சொல்ல அப்படின்னு கேட்ட அது கிடையாது உண்முகம் போர் கண்ணாடிக்குள் ஒருமுகம் கண்டார் போல் சின்மைய வடிவஞ்சாயை தித்தி போல் புத்தி தோன்றும் அர்த்தம் என்று ஆபாசவாதம் கூறியிருப்பதால் இவருக்கு அவது உடன்பாடு அன்று என்கடன்படாமைக்கு காரணம் என்னையோ எனின் பாஷியக்காரன் பாசியார சங்கராச்சாரிய பாசகாரன் பேர் கிரந்தகாரப்பினர் அது வியாசருக்கு பேர் நூல் பண்ணவர் விளக்கம் சொல்லி இருப்பதான குற்றம் இருக்கு என்ன குற்றம் நான் கர்த்தா பக்தா எப்படி பிரிச்சு சாட்சி அதான் பிரம்மஸ்வரம் சொல்லும் போது அப்ப அதிஷ்டானம் செய்தேன்னு பிரம்மரு நீச்சாரு தானே பிரம்மஸ்வரம் ஆகுறது அப்படின்னு கேள்வி கேக்கும் போது நான் பிரம்மஸ்வரம் ஆகுவேன் சொல்லாமலையே பிரிச்சு பார்க்க தெரியும் அந்த காலத்துல இல்ல இப்ப இங்க ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து அந்த ஏத்துறேன் உயிர்க்கனே பயந்து மதிக்கணே மொழிந்திருப்பார் என்றும் பிரிச்சுடுறாங்க அவன் நானே கட்ட நானே போகிறாங்க பிரிக்க முடியாது ஒத்துக்கல வேண்டாம் எட்டாவது வித்யாண்டிய சுவாமிகள் அவச்சேதவாதத்தில் சொல்லிய தோடம் என்னையோ அது கூறுதும் ஆபாச சகித அந்தக்கரண அவச்சின்ன சேதனத்தை பிரமாதாவாக ஒப்பிடில் கடாவ சின்ன சேதனமும் பிரமாதாவாக வேண்டும் என்னை எப்படி அந்த கரணம் பூதங்களின் காரியமோ அப்படி கடவும் பூத காரியமாம் அன்றியம் அந்த கரணம் சேதனத்தின் வியாவர்த்தகமாக எப்படி உள்ளதோ அப்படி கடவும் சேதனத்தின் வியாவர்த்தகமாம் அதனால் அந்த கரண விசிட்டம் போல கடவி சிட்டமும் பிரமாதாவாதல் வேண்டும் அந்த கரணத்தின் கண் ஆபாச கிரகணம் அங்கீகரிக்கில் இவ்வாறான துவாடம் என்றாம் இவர் வாதம் பண்ற வித்யான சுவாமிகள் கடவி சிட்ட கடாக இருக்கேன் சேதம் அப்ப கடம் விசிட்ட சேதனம் இருக்கே அதை விட பிரமாத ஆகம் இல்லவா அப்படின்னு கேக்குறாங்க ஏன் அப்படின்னு அதுவும் பஞ்சபூத காரியம் தான் இதுவும் பஞ்சபூத காரியம்தான் அப்படி இருக்கும்போது அது ஏன் ஆகல அது பிரமாதை இல்லையு சொல்றியே அப்படின்னு வாதம் ஆனா இங்க சொல்ற நவ வாதம் என்னன்னா அது பஞ்சபோத காரியம் என்னாலும் கூட தமோகுண காரியம் கடாதிகள் இது பஞ்சபோத காரியம் என்னாலும் கூட சத்துகுண காரியம் அது அந்த கடனம் சத்துகுண காரியத்தை பிரகாசிக்கூடிய யோகித உண்டு சச்சபோதார்த்தம் அது தம்மோ குணம் பிரகாச யோகி இல்லை இது போல பின்னால் சொல்றார் கண்ணாடி மூடியும் போல கண்ணாடி கண்ணாடி மூடுறதுக்கு ஒரு மூடி இருக்கு அட்டையா இருக்கும் கண்ணாடியெல்லாம் தெரியும் கண்ணாடி சத்துகணும் அந்த கண்ணத்தின் ஆபாச கிரகணம் அங்கீகரிக்க இவ்வாறு தோட அந்த கண்ணத்துல ஆபாசம் சேர்ந்திருக்கிறாள் அதாவது அந்த கணம் ஆபாசம் சேர்ந்ததுதான் இங்கே ஜீவன் பிரமாதான்னு ஒத்துக்கிட்டாங்க பிரச்சனை இல்லைன்னு என்னை அந்த கிரமோ பூதங்களின் ஸ்வச்ச குண காரியமாக இருக்குமான பிரகாசி கூட பிரதிமக்கு இருக்கு அர்த்தம் கட முதலே பூதங்களின் தமகுண காரியமாகலேன் ஸ்வச்சம் அல்ல யாது அதுவே ஆபாச யோகியமாம் மிரண பதார்த்தம் ஆபாச யோகியமாகாம் எது போல கண்ணாடி வதன் மூடியும் போல என்க அந்த காரணத்தின் இருவித பிரகாசம் உள்ளது இந்த கரணத்தில் மற்றொன்று ஆபாத பிரகாசம் குடமுதலவற்றிலும் ஒரு வியாபகமான சேதனத்தின் பிரகாசம் உண்டு அந்த காலத்தில் இரண்டு பிரகாசம் இருக்கு ஆபாத பிரகாசம் ஒன்று ஐசான பிரகாசம் எப்படி சொன்னா பகல் நேரம் சூரிய பிரகாசம் இருக்கு வீட்டுக்குள்ள சூரிய பிரகாசம் விளக்குது கண்ணாடி பாருங்க அந்த கண்ணாடியில் பிரகாசம் எடுத்துருங்க ஒரு பிரகாசம் செய்யும் அப்படி போல கடாய ஜனபதார்த்தங்கள் அகிஷ்டமாகிய பிரம பிரகாசம் இப்போ உண்டு அதில் இருக்கு ஆனா அந்த கணத்தில ரெண்டும் இருக்கு சாட்சி பிரகாசம் இருக்கு ஆபாச பிரகாசம் இருக்கு ஆகவே இந்த ஆபாச பிரகாசம் இருக்கிறதுனால அது விசேஷனம் ஆகவே அது அவசிய வாரத்தில் பொருந்தாதுன்னு சொன்னார் இதப்பு ஆகலால் இருபத பிரகாசத்தோடு கூடின அந்த கண விசிட்ட சேதனமே பரமாதம் இங்க ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு வியாபக சாதனம் சேதம் சேர்ந்த பிரகாசத்தோடு கூடினா ஒன்று ஒரு வியாபக சேதன பிரகாசத்தோடு கூடின கடாதி சேதனம் பிரமாதா ஒன்று பிரதிபம் இல்லை எவருடைய மதத்தில் அந்த கடத்தின் ஆபாசம் இல்லையோ அவருடைய மதத்தில் போல அந்த கண்ணத்திலும் ஆபாசம் பிரகாசம் இல்லை வியாபக சாதனத்தில் யாதொரு ஏக பிரகாசம் அந்த கருணத்தின் கண் உண்டோ அவ்வியாபக சாதனத்தின் பிரகாசமே கடாதி கண்ணும் உள்ளதும் அந்த காரணத்திலையும் அந்த ஏக பிரகாசம் உண்டு அதே போல கடாதிலும் ஏக பிரகாசம் உண்டு அது பொது ஆனால் அந்த கண்ணம் பிரகாஷ் பிரதிபிக்கக்கூடிய யோகதி இருக்கிறதுனால பிரதிபிரகாசம் உண்டும் ரெண்டு பிரகாசங்கள் அந்த விசிட்டம் போல கடை வி சிட்டனனும் ஒரு சாதனம் தான் இருக்கு ரெண்டு சாதனம் இல்லை பிரதிமிக்க கிடையாது அந்த கடன் தான் உண்டு பிரதிமிக்க யோகதி இருந்தாங்க அப்புறம் கூட பேச முடியல இருக்கு விசே சேதம் அந்த கலத்தில்தான் அது வெளியில போட்டு பணம் அது பணம் தான் அதான் சேலத்திலும் இல்லை குட்டியும் குட்டிச்சோல்ல குட்டி போனா குட்டிச்சோருன்னு விசேஷ விசிட்ட சேதனும் பிரமாதவாதல் வேண்டும் அங்கனம் ஆகாமையின் ஆபாசாதமும் உத்தமாம் அவச்சேதவாதம் அன்று இவ்வாறான கூறி இருக்கலேன் அவட்சேதவாதம் இவர் உடன்பாடு அன்று என்கிறார் எப்படி அந்த கருணம் ஆபா சேதமாக உள்ளதோ அப்படி அந்த கருணத்தின் விருத்தியும் ஆபாசிதமாக உள்ளது அந்த கருணம் மட்டும் இல்ல அந்த கருணை விருத்தி விருத்தி என்ன பரிணாமம் நீட்சி அதுலேயும் ஆபாசம் இருக்கு அது ஆபாசோட கூடிய விருத்தி தான் செயல்படும் வெறும் விருத்தி செயல்படுறதில்லை அப்படிங்கறத இனி விளக்கினர் சமானாகாரம் அடையும் நேத்திரேந்திரிய வாயிலாக புறம்போ வந்து விசய சமான அடையும் அப்போது அவ்விருத்தி பாகத்தால் விடயத்தின்கண் ஆவரணம் பங்கமாம் விருத்தி பாகம் இருக்கு அதை பயனன்றதுதான் ஆபாசனால் இது கடம் இது படம் என இவ்வாறு விடயம் பிரகாசியான இருக்கும் அது விருத்தி உள்ள ஆபாசன் பிரகாசம் ஆபாச பிரகாசம் வளக்குது இவ்வாறு ஏனைய இந்திரிய வாயிலாக புறம்போந்துடும் விருத்திகளிலும் ஊகிக்க இது மற்ற இந்திரியங்களும் போகறதில்லை கண் சச்சிரியம் வழியாகத்தான் விருத்தி வெளியே போறது இல்லையா மற்ற நாலு இந்திரியங்களும் வெளியே போகிறது வந்தான் வந்தான் அந்த கோலங்களை இருந்துகிட்டே இருக்கும் இது சாமி மேல்போக்க எழுதிப்பட்டது விளக்கமாக திருவாரூர் கட்ட எழுதிருக்காரு திருவாரூர் கட்டில திருவாரூர் கட்டில வெளியே போவதில்லைன்னு விளக்கமா கொடுத்திருக்காரு அதை வச்சுக்கோக்காக எழுதிவிட்டான் புறம் போந்த ஒரு விருத்துகளும் காண்கிட்டார் போகவில்லை வச்சுக்க நான் முடியும் உறம்பே சாட்சி பிரகாசம் எவ்வாறு உள்ளதோ எனின் கடத்த நான் கண்டேன் என்று கடஞானத்தின் பின் நிகழ்கும் பிரகாசமே சாட்சியாமன் என்க அதாவது நான் கண்டேன் சொல்றேன் கண்டேன் சொல்றதுக்கு அதிர்ச்சியான செய்தும் இல்லைன்னா சொல்ல முடியும் அதனால பின் நிகழ்கின்ற பிரகாசமே என சாட்சியம் என்க பிரகாசம் ஞானம் என ஒக்கும் பிரகாசம் பண்ண ஞானம்னா ஒன்றுதான் இப்ப உங்களுக்கு எல்லாம் புரியல ஏதாவது மத வழியாது வாய்க்கால் வழ அந்த சமானது அந்த வயலு முக்கோணமா இருந்தா முக்கோணமா தண்ணி நிற்கும் சதுரமா சதுரமா நிற்கும் வட்ட மாதிரி வட்டமா நிற்கும் அப்படிதான் நிக்கும் அப்படி போல இது அது அதோட மட்டுமல்ல அந்த ஏரிய தண்ணி இருக்கு அதுல சூரிய பிரதிம இருக்கும் ஒட்டுமொத்த வயலும் ஏரியிலும் அது மத வழியா போற இந்திரியங்கள் வழியா வெளியே போறது வாய்க்கால போகுதுல்ல வெளியே வெளியே போகுது வெளியே போகும்போது சூரிய பிரதிம அதுல இருக்கு ஒண்ணு இருக்குல்ல ஏரிய இல்ல சூரிய பிரதிமம் அதே சூரிய பிரதிபம் மது வழ மதைல போக வாய்க்கால இருக்கும் போகும்போது எந்த வயலுக்கு போவதோ அது வயல் ஆகாரம் அடைதல்ல விருத்தியானது எந்த விஷயத்துக்கு போதும் ஆகாரம் அடைய வடிவம் பரவும் போது அது என்ன ஆகுது அதுலேயும் அந்த சூரிய பரிசு இருக்கும் இப்போ அந்த இருக்கிறது போல இங்கே அதிஷான செய்த அந்த கடல பிரதிபித்திருக்கு சூரியன் போல அது வெளியே போகும்போது அந்த அதிஷான சேதம் இருக்கு அந்த உபகை சாதனை விருத்தி உபகுதி சாதனம் அதை பிரதமிக்கிறது ஒன்றானனால எங்க வியாபகம் அது போல ஆத்மாவும் அந்த கடத்திலிருக்கிற சாட்சி எப்படி இருக்கோ அதுங்க வர்றதில்ல அந்த கட சாட்சி தான் வியாகமா இருக்கு இல்லை பலபடுத்தால சாட்சியங்கிறோம் இங்கே சரசாட்சியா இருக்கு அது அங்கேயே பிரதிதம்பிக்கிறது நீளமாய் பிரதிதம்பிக்கும் போது அந்த சாட்சி அதே சாட்சியன்னு எங்க அந்த காலத்தினாலயோ விருத்தியா வளைப்பட்ட சாட்சியுக்கு அதற்கு புறம்பா இருக்கிறது பிரம்மண்ட போன பிறகு சமானாகாரா அடையுது அடையும் போது இந்த வேலை என்னன்னா ஆவணத்தையும் பங்கமடுறதுதான் மறைப்பு தக்தி என்னென்ன மறைப்பு இருக்கு வெளிச்சத்தில் அப்படி சொன்னா இப்போ சமோகணம் அதாவது துலாவுத்திய அது மிக சூட்சமாக மறைச்சிருக்கு எது போனு சொன்னால் பகற்காலத்தில் இந்த மாதிரி பனி படிப்பெயர் சமயத்தில் மூடு பனி லேசா மூடு பனி பாருங்க அது அப்படியே மங்களான வெளிச்சம் தான் கொடுக்கும் சூரியனுடைய வெளிச்சம் சரியாக வராது அந்த வெளிச்சத்தை கொஞ்சம் தடுக்கும் அதிகப்படியும் நல்லா தெரியும் லேசா இருக்கு வச்சுக்கோங்க லேசா இருந்தோம்னா சூரிய வெளிச்சம் அது மங்களான சூரிய வெளிச்சத்தில் பதார்த்தங்கள் சரியாக விளங்க மேகமில்லாத சூரிய விட மங்களான சூரிய சரியா தெரியாது அதுபோல பிரம்மசேதன் எங்க இறந்திருந்தாலும் கூட பிரம்மசேதனியத்தை மறைச்சிருக்கிற ஆவரணம் இருக்க மாயினுடைய அம்சம் அது என்ன சூட்சம் அரைச்சிருக்கு அது தூளாவத்தேன்னு பேரு அது அந்த மறைச்சிருக்கிற எதை போக்குது இந்த விருத்தி தான் போக்கும் வேற எதுவும் போகாது எப்படி அந்த தூளத்தில் இருக்கின்ற லேசா இருக்கின்ற பனி மூடம் எது போக்குது கண்ணுனால பார்க்கணும் காதல் பார்க்க முடியுமா அதுபோல சூட்சமான அந்த மறைப்பை கண்ணின் மூலமாக பார்த்து மறைப்பு இருக்குன்னு சொல்ற மாதிரி இங்க விருத்திக்கிட்டே அந்த மறைப்பு என்ன மறைப்பு அந்த தூளாவத்தி சொல்லக்கூடிய மறைப்பு இருக்கு அது விரித்த விஷயம் அது நஷ்டமடை நாசம் பண்ணும் எது எவ்வளவு நாசம் பண்ணோம் அந்த விருத்தி எது வரைக்கும் சமான அடையதா அது மறுபடியும் போக்குலாம் அப்படியே தான் இருக்கும் இப்போ நம்ம பார்க்கிற ஒரு விஷயத்த பார்க்கற பொருள் தான் நம்ம விளங்குறவங்க அந்த பொருள் விளங்குமா விளங்காது அவ்வளோதான் மரியாதை அப்படி அந்த கண்ண சமானையும் அணிஞ்சவங்க எது போல வயலில் போய் தண்ணி நிற்கும் போது கோண வயலா கோணம் தண்ணி அப்படி போல விருத்தி எந்த பொருள் கோணா இருந்தால் கோலமாக தான் நேர சதரமா சதரமா விருத்தியம் சதரமா நீக்கும் போது என்ன செய்த மறைப்பு நீங்க ஒண்ணு அந்த விருத்தியில பிரதிபலி இருக்க ஆபாசம் அந்த ஆபாசனுக்கு இது கடம் இது படம் இது புத்தகம் இது மனிதன் இது பேனா இது பென்சில் இனி விளங்குது போது இது அந்த சாட்சி இருக்கு பிரகாசம் ஆபாசம் கொடுக்குது அங்கேயும் எங்கும் சாட்சியை நிறுத்திருக்கு அங்கே ஆபாசம் கொடுக்குது அந்த ஆபாசம் என்ன வர்றோம் அது விருத்தியில நஷ்டம் அடைஞ்ச பிறகு அந்த விருத்தியில இருந்த ஆபாசம் ஆனவன் விளங்குதான் உனக்கு இப்ப என்ன பண்ண இன்னொரு விஷயம் என்னன்னா விருத்தி ஒரு விருத்தி போயிட்டு சொன்னா அடுத்த விருத்தி உற்பத்தி தொடர்ந்து ஜீபத்வால எப்படி தொடர்ந்து உற்பத்தி ஆகவே இருக்கல அதனால நம்ம என்ன செய்யலாம் தீபம் அப்படியே எரிஜப்பான்னு சொல்றோம் அது போயிட்டே தான் இருக்கு போயிட்டே இருக்கு உற்பத்தி ஆகிட்டே இருக்கு அவிநாபாவை சம்பந்தம் பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்காங்க முடியாது சம்பந்தம் பிரிக்க முடியாது சம்பந்தம் இருக்கிறதுனால தொடர் தொடர் சுட தொடர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஆட்டு தண்ணியை அப்படித்தான் போய்கிட்டே இருக்கும் பின்னால் தண்ணி உணர்ச்சே சம்பந்தம் இருக்கும்போது ஆபாசன் இது புத்தகம் இது எழுத்து இது கைவல்யம் இது தப்பு இது சரி எல்லாம் சொல்லுவோம் ஏன் அப்படின்னு தப்புன்னு சொல்றதுன்னா அந்த ஏற்கனவே கண்ட அந்த செய்திகளுக்கு முரணா இருக்கு அது தப்புன்னு சொல்றோம் அப்படி இதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிட்ட சொன்னா அது விருத்தின் பாகம் மறைப்பு நிகர்தான் பயன் அந்த விருத்தியில உள்ள ஆபாதமாக மறுபடியும் நீங்க பொருள் விளக்கம் ஏற்படுத்தா பொருள் விளக்கமே இவ்வளோ ரெண்டுக்கும் அதிஷ்டமா இருக்கிறது சாட்சி அது சாட்சியெல்லாம் ரெண்டும் கிடையாது அப்படி ஒவ்வொரு விதத்திலும் தோலத்தில் இப்படித்தான் நடக்குது கண்ணின் மூலமா போகக்கூடிய விருத்தியில இது மாதிரி விஷயம் நடக்குது அதே போல காதுன்னா சத்தம் அங்க வருது இல்லை அது சத்தமத்தில இந்த விருத்தி ஆனது சுதாத்திரத்தின் வாரியாக தங்கி இருக்கங்க வந்த உடனே பிரிக்கிறப்ப மறைப்பு ஆசீர்வாத்யான்னு சொல்றான் இப்ப ராகந்தே பூபாராக வந்து காம்போதி அப்படி பிரிக்கிறது எல்லாம் அது ஆபாச பாக மறைப்பை நீக்கணும் உண்மை அந்த கடத்தி விளங்குது அந்த கடனம் விளக்கம் சொல்லுது ஆபாசம் தெரிஞ்சுக்கலாம் ஓ இப்படியா இப்படியான்னு தெரிஞ்சுக்கலாம் அதனாலே எனக்கு விளங்குதுன்னு சொல்றான் அதே போல வாசனை அந்த மூக்கு கிட்டியே அந்த கிராணங்கு இருந்துதான் இருக்கும் வந்து பட்டத அப்பா அது அப்படிங்க நல்ல வாடை அல்லது மிஸ்ரம் கலந்துருக்கு வந்து பட்ட உடனே இது மிருது வருஷம் வருஷம் வருஷம் கடின வருஷம் கூடுதல் வரிச்சல் எல்லாம் அப்படி சுவை நாக்கு அந்த நாக்கு சிக்கிய அங்கே தங்கி இருக்கும் நாக்குல பட்ட உடனே ஆகா ருஷியா இருக்காங்க அன்னைக்குமா ருஷியா இல்லப்பா கொஞ்சம் கம்மியா இருக்கு கண்டுபிடிக்கிறது அது கண்டுபிடிக்கும் இவ்வளவு வேற எல்லாம் ஆகவே இந்திரியங்கள் எந்த இந்திரியத்தோடு அந்த கண்ணம் சேருதோ அதுபோல ஆயிருது அது எப்படி வெளிச்சம் இருக்கு வெளிச்சத்தோட காகிதம் சேவப்பு காகிதம் சேவப்பு வெளிச்சம் கலந்து போகுது இல்ல சேவா போவோம் பச்சை வைங்க பச்சை கலந்தா போவது அப்புறம் கருப்பு கருப்பு கலந்து வாங்க அப்படி போல அந்த கண்ணை உருத்தி சுத்திரத்தின் வழியாக கிரயிக்கும் போது சத்திரிக்கும் வேறு எழுதிக்காது மூக்கின் வழியாக வாசனை தான் கிடைக்கும் கண்ணின் வழியாக ரூபத்தை கிடைக்கும் சத்தா பரிசா ரூபரசம் அஞ்சு அந்த கண்டிப்பாக ஒன்றா இருந்தாலும் கூட இந்திரியங்களுடைய சேர்க்கையினால அஞ்சு அதே அஞ்சு பிரிவினையை அந்த கண்ணம் பிரிச்சு காட்டுறதுனால ஜீவன் உணரலாம் அஞ்சு விதமா இருக்கு உணர்ற காரணத்தினால அஞ்சு விஷயங்களும் புரிகின்றன அந்த கண்ண விருத்தி பாகமானது ஒவ்வொரு விஷயத்திலும் மறைப்பை நீக்கும் மறைப்பை நீக்கும் போது அந்த மறைப்பொருள் விளங்கும் அந்த கண்ண விருத்தி போய் எங்க ஆடு மங்கமணு என்ன விஷயத்தேரத்தை வரும் விருத்தியின் பாகம் சேனத்து சம்பந்தம் பொருள் சம்பந்தம் கிடையாது போது அது விளக்கமானது இங்கே பொருள் விளந்தது என்பதை அத்தியாவசியம் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆவணத்தின் பயன் இதுதான் இதே கருத்து தான் உள்ளேயும் சிந்தனை ஒவ்வொரு விஷயம் புரியலன்னு சொன்னாக்க அங்க அந்த எண்ணத்தில் உள்ள மறைப்பு இருக்கு அகண்டது அரிசாலத்தில் உள்ள ஆவணத்தை பங்கம் பண்ணும் என்ன விளங்கவில்லை இல்லை அப்படிங்கிறது பங்கம் பண்ணும் அது விரிச்சுதான் அந்த வலுவில் அந்த விரு அதுதான் செய்யும் மதிதான் செய்யாது ஒவ்வொரு பையன் உண்டு மிளகாய் அப்படின்னு சொன்னாக்க அந்த விருத்தி மிளகாய் இருக்கா இல்லையாட்டும் மிளகாய் விஷயம் பண்ணும் மிளகாய் விரிச்சி மிளகாய் விஷயம் பண்ணும் மிளகாய் இல்ல சொல்லிவிடும் அப்புறம் வேற என்ன அப்புறம் பூசணிக்காய் பூசணிக்காய் தெரியாதுன்னு சொல்லிவிடுவோம் இவ்வளவு விஷயம் இருக்கு நடந்துகிட்டு இருக்கேன் விசாரதி இதெல்லாம் தெரியும் அதனால அதாவது புறம்பு வந்து விருத்திகளில் ஊகிக்க புறம்பே சாட்சி பிரகாசம் எவ்வாறு உள்ளதோ வேனே கடத்தை நான் கண்டேன் என்று கடஞானத்தின் பின் நிகழ்க்கும் பிரகாசங்கள் சாட்சியாம் என்க அதி பிரகாசமும் ஆபாச பிரகாசம் அந்த கலந்து இருக்கு ரெண்டு பிரகாசம் இருக்கு சாச்சி பிரகாசம் இது சொப்பனத்தில் பார்க்கலாம் சொப்பனத்தில் வீட்டுல வீட்டுல கண்ணை மனித தூங்குறோம் அங்கே ஒளியிலதான் செப்பன் அது